முப்பத்தி அறிவிக்கின்றார்கள் வெற்றியின் போது நபிஹின் வசல்லம் அவர்கள் முன் அழைத்து வரப்பட்டார் அவரின் தலையும் தாடியும் அதாவது தும்பை பூசடி போல் வெள்ளையாக இருந்தது அப்போது நபி சொல்லாஹும் வசல்லம் அவர்கள் இவருடைய முடியை நிறம் மாற்றுங்கள் கருப்பு நிறத்தை தவிர்த்திடுங்கள் என்று கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு